வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது செய்தி சேவை ஆகஸ்ட் பதினான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆடி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் நாளேடுகளில் வெளியாகி உள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் திருவள்ளுவர் முதல் அப்துல் கலாம் வரை வாழ்ந்த தமிழகத்தில் பொறுப்பு வகிப்பது பெருமை அளிக்கிறது என புதிய தலைமை நீதிபதி விஜயா தகில் ரமணி தெரிவித்துள்ளார் தலைமை நீதிபதி பதவியேற்பு விழாவில் அமைச்சர்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு பின்னால் நீதிபதிகளுக்கு இருக்கை ஒதுக்கியது தொடர்பாக ஆளுநர் மாளிகை விளக்கம் அளிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார் திமுக தானாக உடையும் என்றும் அதை உடைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்றும் மு அழகிரி தெரிவித்துள்ளார் நிர்வாகப் பணிகளை மேற்கொள்ளக்கூட ஸ்டெர்லைட் ஆலை இயக்க அனுமதிக்கக் கூடாது என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்துள்ளது கருணாநிதியின் சபியில் எழுதப்பட்ட ஓய்வெடுக்காமல் உழைத்தவன் இதோ ஓய்வு கொண்டிருக்கிறான் என்ற வாசகத்தை அவரே தனது நெஞ்சுக்கு நீதி என்ற நூலின் முகவுரையிலே எழுதியுள்ளார் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக செல்லதுரை நியமனம் செய்யப்பட்டதை உச்சநீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது ரஜினி கட்சி தொடங்கினால் பாஜக கூட்டணி அமைக்குமா என்ற யூகங்களுக்கு பதிலளிக்க விருப்பம் ரஜினிகாந்தை அவருடைய சாதனைகளுக்காக மதிக்கிறேன் என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார் நேற்று ஆடிப்பூரத்தை முன்னிட்டு திருத்தணியில் ஏராளமான பக்தர்கள் குவிந்து முருகனை தரிசனம் செய்தனர் நீர்வீழ்ச்சியில் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் பரிசல் சவாரி செய்யவும் தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது கேரளாவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பார்வையிட்டு ரூபாய் கோடி நிவாரணம் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார் கனமழையின் காரணமாக சபரிமலைக்கு பக்தர்கள் வரவேண்டாம் என தேவசம் அறிவித்துள்ளது முன்னாள் மக்களவை சபாநாயகர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினராக பத்து முறை பதவி வகித்த சோம்நாத் சாட்டர்ஜி நேற்று காலமானார் அவரது மறைவிற்கு ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் பிரதமர் மோடி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் மக்கள் வாழ்வதற்கு ஏற்ற நகரங்கள் பட்டியலில் புனே முதலிடம் பிடித்துள்ளது சென்னை பதினான்காவது இடத்திலும் டெல்லி அறுபத்தை உள்ளனர் ஏர் இண்டியா நிறுவனத்தில் இருபத்தி விமானங்கள் உதிரி பாகங்கள் இல்லாததால் இயக்கப்படாமல் தரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக விமானிகள் தெரிவித்துள்ளனர் வெளிநாட்டு ரூபாய் நோட்டுகளை அச்சிடப்போவதாக சர்வதேச சீன செய்தி ஊடகம் தெரிவித்துள்ளது பஞ்சாப் நேஷனல் வங்கி வழக்கில் சிக்கிய நீரவ் மோடி சிங்கப்பூரில் குடியுரிமை மற்றும் பாஸ்போர்ட் கோரி தாக்கல் செய்த விண்ணப்பத்தை அந்நாட்டு அரசு நிராகரித்தது என தகவல் வெளியாகி உள்ளது இந்திய கடற்படைக்கு ரூபாய் நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு கோடியில் புதிதாக ஆறு ரோந்து கப்பல்கள் கட்ட மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது டெல்லியில் காற்று மாசை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக புதிய வாகன விதிகள் அக்டோபர் முதல் அமலாகிறது தஜிகிஸ்தானில் மலைப்பகுதியில் அவசரமாக தரையிறங்கிய ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் பதினாறு பேர் உயிரிழந்திருக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது பிறந்தவுடன் உயிரிழந்த குட்டியை தாய் திமிங்கலம் தொடர்ந்து பதினேழு நாட்கள் தனது முதியில் சுமந்தப்படித் திரிந்த சம்பவம் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது பிலிப்பைன்ஸ் நாட்டில் கனமழையால் மூழ்கிய பேராலயத்தில் இளம் தம்பதிகள் திருமணம் செய்து கொண்டனர் பல பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது வடகொரிய அதிபர் கிம்சாங் அதிபர் மூன்ஸ்வே இன்னும் மூன்றாவது முறையாக வரும் செப்டம்பரில் சந்திக்க இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பாகிஸ்தானின் சுதந்திர தினமான இன்று நல்லெண்ண நடவடிக்கையாக இந்திய சிறைக்கைதிகள் முப்பது பேரை பாகிஸ்தான் விடுதலை செய்தது அதில் இருபத்தி பேர் மீனவர்கள் அமெரிக்காவில் நேற்று காலை ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் சுனாமி ஏற்படும் அபாயம் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன விரைவில் சத்தியம் ரூபாய் எட்நூத்தி ஐம்பது கோடி கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது வணிக தரவரிசை அடிப்படையில் ஒன்று முதல் நூறு நகரங்கள் பட்டியலில் மும்பை இடம்பெற்றுள்ளது மத்திய அரசின் முன்னூற்றி திட்டங்களில் அறுபது சதவிகித திட்டங்கள் ரயில்வே துறை சம்பந்தப்பட்டவை என்றும் இவற்றுக்கு ஏற்கனவே திட்டமிட்ட தொகையை விட ரூபாய் ஒன்று லட்சம் கோடி கூடுதலாக செலவாகி வருவதாக மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ரஃபேல் ஒப்பந்தம் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் மூலம் எங்களுக்கு கிடைக்கவில்லை என அனில் திருபாய் அம்பானி குழுமம் விளக்கம் அளித்திருக்கிறது கடன் சுமையில் சிக்கித் தவிக்கும் ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் வெளிநாட்டு முதலீட்டு நிறுவனங்களிடம் சுமார் இரண்டாயிரத்தி கோடி ரூபாய் திரட்ட திட்டமிட்டுள்ளது செய்திகள் இம்ரான்கானை போல இலங்கை வீரர் குமார சங்ககாராவும் இலங்கை அதிபர் தேர்தலில் போட்டியிட போகிறார் என்றும் தேர்தல் வியூகங்களை அவர் வகுத்து வருகிறார் என்றும் செய்திகள் வெளியாகினா மறுப்பு தெரிவித்துள்ளார் டிஎன்பிஎல் டுவெண்ட்டி ஓவர் கிரிக்கெட் தொடரில் ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் திண்டுக்கல் டிராகன்ஸ் அணியை வீழ்த்தி மதுரை பேந்தர்ஸ் அணி வெற்றி பெற்றது இந்த டிஎன்பிஎல் போட்டியில் அதிக ரன்கள் அதிக விக்கெட்கள் எடுத்த வீரர்களுக்கு ஐ போட்டியில் வாய்ப்புகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது லார்ட்ஸ் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி இந்தியாவை இன்னிங்ஸ் மற்றும் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரன்களில் வீழ்த்தியது பிறகு இந்திய அணி மிகப்பெரிய தோல்வியை சந்தித்துள்ளது தொடர்ச்சியாக இரண்டு முறை சென்னையின் எஃப்சி கால்பந்து அணி ஐ எஸ் போட்டியில் பட்டம் வெல்ல வேண்டும் என சென்னையின் எஃப்சி அணியின் பயிற்சியாளர் ஜான் கிரகோரி விருப்பம் தெரிவித்தார் நமக்குள் இருக்கும் மனித தன்மையை நாம் இழந்துவிடக் கூடாது என இசை வெளியேட்டு விழாவில் நடிகை கௌதமி தெரிவித்துள்ளார் டாக்டர் ராஜசேகர் ஜீவிதா நட்சத்திர தம்பதியரின் இளைய மகள் சிவாத்மிகா சுரேஷ் பாபு தயாரிக்கும் தெலுங்கு படத்தில் அறிமுகமாகிறார் தீதும் நன்றும் படத்தில் மெலடியான குத்துப்பாட்டு அமைந்திருப்பதாக இசையமைப்பாளர் சி சத்யா தெரிவித்துள்ளார் மூன்று வருடங்களுக்கு பிறகு நயன்தாராவை வைத்து கோகோ படத்திற்காக ஒரு ப்ரமோஷன் பாடலை இயக்கியுள்ளார் விக்னேஷ் சிவன் அனிருத் இசையமைத்துள்ளார்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 டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் நச்சுனை டாட் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்